அகர முதலையெழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பகையகத்து பேடிகை ஒழ்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் பேடிகை ஒழ்வாள் சபையின் நடுவே நின்று பேசுவதற்கு அஞ்சுபவன் படித்த நூலானது பகைவரது படைக்களத்திலே நின்று வீரமில்லாத பேடி கையிலேந்திய கூறிய வாளுக்கு ஒப்பாகும் என்பதுதான் பொருள் பொழிப்புரை பேடி கையிலே உள்ள வாழானது போர்க்களத்திலே பகைவர்க்கு அவனையே கொல்லத்தான் உதவும் பேடியானவன் மன உறுதி இல்லாதவன் ஆதலால் அவன் கையில் உள்ள வாழே அவனுக்கு யமனாகிறது அதுபோல சபையின் நடுவே சென்று கற்றவரை கண்டு பேச அஞ்சுபவனுக்கு அவன் கற்ற நூலறிவு அவனுக்கே அவமானத்தை கொடுத்து இழிவு தருகிறது மனதை இல்லாதபடியால் அவன் கற்ற அறிவே அவனுக்கு இழிவை கொடுத்தது பேடிக்கு கையிலே வாழ் இல்லையென்றால் இரவாமலாவது திரும்பி வந்துவிடலாம் அதுபோல நூலறிவு இல்லாதவன் சபைக்குச் சென்றால் பிறர் சொல்வதை கேட்டுவிட்டு பேசாமல் திரும்பி வந்துவிடலாம் ஆகையால் கல்விமான் கல்வியை வாழாக கொண்டும் பேச்சு திறமையால் அஞ்சாமையை வீரமாக கொண்டும் அவையாகிய போர்க்களத்தில் வெற்றி காண வேண்டும் என்று இங்கே உபதேசித்திருக்கிறார் திருவள்ளுவெருமான் பழமொழி பெருமான். நாற்பத்தி ஒன்பதாவது பாடலை நாம் மேற்கோளாக காணலாம் நல்லவை கண்டக்கால் நாச்சுருட்டி நன்றுணரா புல்லவையுள் தன்மை புகழ்ந்துரைத்தல் புல்லார்புடைத்துருகன் அஞ்சுவான் இல்லுளவில்லேற்றி இடைக்கலத்து எய்துவிடல் இதன் பொருள் நல்லவர்கள் இருக்கும் அவையைக் கண்டால் நாக்கை சுருட்டி வைத்துக்கொண்டு கொண்டு பேசாமல் இருப்பான் நல்லனவற்றை உணர்ந்து கொள்ளாத புல்லறிவினர் அவையிலே தன்னை புகழ்ந்து பேசுவான் பகைவர் பொடை சூழ்ந்து வளைத்து கொண்டிருக்கையில் தன் அஞ்சாமையை காட்ட மாட்டான் வீட்டுக்குள் இருந்து கொண்டு வில்லில் அம்பினை ஏற்றி சோற்றுப்பானையை எய்து வீழ்த்துபவன் போன்றவன் ஆவான் இனி பதவுரை பார்க்கலாம் அவையகத்து சொல்ல இருக்கின்ற சபையின் நடுவே அஞ்சும் அவன் பேசுவதற்கு அஞ்சுகின்றவன் அவையகத்து பேச இருக்கின்ற சபையின் நடுவே அஞ்சும் அவன் பேசுவதற்கு அஞ்சுகின்றவன் கற்ற நூல் படித்த நூலானது பகையகத்து வேகமாக எதிர்த்து வரக்கூடிய பகைவர்களின் நடுவில் பேடி